நபி தோழர்களில் இரண்டு மனிதர்கள் நபி சலுலாக செல்லும் அவர்களிடமிருந்து பள்ளிவாசலை புறப்பட்டார்கள் அவ்விருவருக்கு முன்னால் இரண்டு விளக்குகள் போல எதுவோ ஒளி வீசிக் கொண்டிருந்தது அவ்விருவரும் தத்தம் வழியில் பிரிந்து சென்ற போது ஒவ்வொரு வருடனும் விளக்கு போன்ற ஒன்று அவர்கள் தம் இல்லங்களை அடையும் வரை ஒளி வீசிக்